ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் இந்த ஆத்மபோதம் வகுப்பிலே கடந்த சில பாடங்கள் மூலமாக ஒரு ஐந்து ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இன்றைக்கு ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்ப ஆத்ம போதம் ஆறாவது ஸ்லோகம் சம்சாரகா ஸ்வப்ன துல்யோகி ராகத்வேசாதி சங்குலக ஸ்வகாலே சத்தியவத் பாதி பிரபோதே சத்தியசத் பவேத இங்க இந்த ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மிடத்திலே இருக்கின்ற விருப்பு வெறுப்பு முதலான இரட்டை குணங்கள் இருக்கின்றது இல்லையா அந்த இரட்டை குணங்களினாலே மாறுபட்டு காணப்படுகின்ற இந்த சம்சாரத்திலே நாம் காணுகின்ற எல்லாமே கனவுக்கு நிகரானது அப்படின்னு சொல்றார் எப்படி நம்ம கனவு காணும்போது அவைகள் எல்லாமே உண்மையை போல தோன்றினாலும் அவைகள் நனவு நிலைக்கு வந்த பிறகு எல்லாமே பொய் என்று நாம் உணர்வது போன்று நம்மிடத்திலே உள்ள அறியாமைகள் அகன்றுவிட்டால் ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டால் நனவு உலகமாகிய இந்த பிறப்பு இறப்பு சம்சாரத்தில் காணுகின்ற அனைத்தும் பொய் என்பதை உணர்வோம் அப்படின்னு சொல்றார் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில அவர் சொல்ல வர்ற விஷயம் சம்சாரக ஸ்வப்ன துல்யோகி ராக தேசாதி சங்குலகாங்கிறார் ராகம் தேசம் என்ற விருப்பு வெறுப்பு அந்த இருமையான இரண்டு குணங்கள் நம்மிடத்திலே நம்முடைய சம்சாரத்திலேன்னா அந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல எப்படி அந்த உரிமைகள்ல சிக்கி கொண்டிருக்கின்றோமோ அது போல விருப்பு வெறுப்புங்கிற உரிமைகளில் நம்ம சிக்கி கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த உருமைகள் எல்லாம் எப்படின்னா உண்மையில இல்லை இதெல்லாம் கனவுக்கு நிகரானது என்று சொல்கிறார் நாம வந்து இதெல்லாம் உண்மையில் இருப்பதாக எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா மனம் கற்பித்துக்கொண்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் உண்மையில் இருப்பதாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது எப்படி கனவு காணும் அந்த கனவு நடக்கின்ற சூழ்நிலைகள் வந்து அந்த நிலையிலே உண்மை போலவேதான் நமக்கு தெரியும் கனவு காணும்போது அந்த கனவு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிஜம் மாதிரியே சத்தியம் மாதிரியேதான் இருக்கும் ஆனா அது எப்பொழுது பொய்ன்னு நமக்கு தெரியும்னா நம்ம நனவு நிலைக்கு வந்த பிறகுதான் கனவு நிலையை வந்து பொய் என்பதை ஏற்றுக்கொள்வோம் அது வரைக்கும் வந்து கனவு காணுகின்ற வரைக்கும் கனவு உலகத்தை நம்ம பொய் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது மாதிரி இந்த நனவு உலகமும் நம் இடத்திலே கற்பனையாக ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் ஆனா அது எப்பொழுது பொய்யான விஷயமாக இருக்கிறது அது உண்மை அல்ல என்பது எப்பொழுது தெரியும்னா நம்முடைய அறியாமை அகன்று ஆத்மாவை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நனவு இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சாரமும் பொய் என்பதாகத்தான் இங்கு நம்ம உணர்வோம் என்பதாக சுட்டி அதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய பொருளாக பார்க்கப்படுகிறது அப்ப நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதாவது மூன்று அவஸ்தா திரைய நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் இப்போ இங்க மீண்டும் அதையே இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்க வேண்டியது இருக்குது இப்ப இந்த உலகம் என்பது அதனுடைய தன்மையில் எப்பொழுதும் தண்ணில் தானாய் இயற்கையாய் இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதை பார்க்கின்ற நாம் தான் நமது கண்ணோட்டத்தினால் தான் அதை வெவ்வேறு மாதிரியாக பார்க்கிறோம் நமது விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் தகுந்தார் போல அதை மாறுபட்டதாக காண்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இங்க வந்து ஒவ்வொரு விஷயம் இந்த உலகம் வந்து அது பாட்டு அதனுடைய இருந்து கொண்டிருக்கு ஆனா அதுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இது விருப்பான விஷயம் அது வெறுப்பான விஷயம் இது நல்லது அது கெட்டது இது சரி அது தவறு அப்படிங்கறதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சது நாம் பார்க்கின்ற பார்வை நம்மிடத்திலே ஏற்றி மனோபாவங்களை பொறுத்து இது மாதிரி நம்ம இரட்டைகளில சிக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த இருமைகளிலே சிக்கிக்கொண்டு இது போன்ற விசே சுகங்களிலே நம்ம மாட்டிக்கிட்டு இத சத்தியங்குறோம் அதை பொய்யுங்கிறோம் அப்புறம் இதை சரிங்கிறோம் அதை தவறுங்கிறோம் இதை விரும்புறேங்கிறோம் அதை வெறுக்கிறேங்கிறோம் இது மாதிரி இருமைகள் நம் இடத்திலே மாறி மாறி காணப்படுவதற்கு காரணம் நம் இடத்துல ஏற்று அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையிலே தான் இவ்வாறு மாறுபட்டு காணப்படுகிறதுன்னு சொல்றாரு அதனாலேயே ஒவ்வொருவருக்கும் உலகமும் வெவ்வேறாக தோன்றுகிறது உலகில் இருப்பதை அது இருக்கிறபடியே பார்ப்பவனுக்கு எந்த ஒரு விவகாரமும் தெரியாது அப்போது அவன் மிகவும் அமைதியோடு இருப்பான் அப்படிங்கிறார் அப்ப இங்க வந்து ஒரு ஞானி என்ன பண்றான்னா இந்த உலக விவகாரங்கள்ல அது என்ன நடக்குதோ அதனுடைய நடக்கட்டும் அப்படின்ட்டு அதை வெறும் சாட்சியாக வேடிக்கை பார்த்து வந்து அந்த விவகாரத்தினால பாதிக்கப்பட மாட்டான் ஆனா அது தனக்கு நடக்குது தன்னுடைய சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல போய் ஆர்வத்தை காட்டும் போதுதான் அது அவனுக்கு பாதிப்பை உண்டாக்குகின்றது அப்படி உண்டாக்கும் போது என்ன ஆகுது அதுலதான் விருப்பு விருப்புகள் உண்டாகி அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கு விசே சுகங்கள் வெளிப்பட்டு காணப்படுகிறது என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் இப்போ இந்த உலகில வந்து பல பொருட்கள் இருக்கின்றன பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஒவ்வொன்றை பற்றியும் நாம் நினைப்பதுதான் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு அவைகள் பிடித்திருந்தால் அவைகளை நல்லது என்பதாகவும் பிடிக்காதிருந்தால் அவைகளை கட்டது என்பதாகவும் நாம் நினைப்பின்றது நம்முடைய எண்ணங்களை சார்ந்து தான் இருக்கின்றது என்று இங்கு சொல்கிறார் அப்ப இந்த உலகத்தில் இருப்பதை நம்முடைய விருப்பம் வெறுப்பும் எனும் இருமைகள் இவ்வாறு மாற்றுகின்றன என்பதையும் புரிந்து சொல்கிறார் அப்ப இதை நம்ம நன்றா மனசுல உள்ள வாங்கிக்கிட்டு இப்ப எதனால நமக்கு இந்த இருமைகள் வருது அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில இதையெல்லாம் பார்ப்பதனால அவரவர்கள் மனோபாவத்திற்கு ஏற்ற மாதிரி உலகமும் அவரவர்களுக்கு தகுந்தார் மாறி மாறி காணப்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் பொதுவாக நமக்கு பிடித்த பொருள் என்றால் அவைகளை அடைவதற்காகவும் அதை அனுபவிக்கவும் நாம் ஆசைப்படுகிறோம் அதை அடிக்கடி எண்ணிக்கொள்கிறோம் உலகில் நம்முடைய ஈடுபாடுகள் எப்படி தொடங்குதுன்னா இது நமக்கு பிடித்த பொருள்கள் முதல் முதல் ஆரம்பிக்கின்றன அவ்வாறு நம்ம பிடித்த பொருள்களை அடைவது என்பதால் முதலிலே அதன் மேல் ஆசை உண்டாகின்றது அடைந்த பின்பு அதன் மேல் நமக்கு ஒரு ஆளுமை உண்டாகின்றது அதன் பிறகுதான் நமக்கு அகங்காரம் வேர்விட்டு வளர்கிறது அப்போ நாம் இங்கு எந்த பொருளின் மீது அதிக ஆர்வத்தை உண்டாக்கி கொண்டாலும் ஒரு கட்டத்திலே அந்த பொருளால் நமக்கு வெறுப்பு உண்டானால் அதே பொருள் நமக்கு வெறுப்பை உண்டாக்கி விடுவதற்கான சூழ்நிலைகள் நடந்துவிட்டால் அது நம்மை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல துன்பங்களுக்கு ஈடுபடுத்தி நம்மை படாத பாடு படுத்தி விடுகிறது என்பதாகவும் நம்ம பார்க்கின்றோம் அப்ப இங்க உண்மை நிலையை நாம் அந்த நேரத்திலே புரிந்து கொள்ளவில்லை நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல இங்கு நமக்கு சாதகமாக நடந்தால் அதை சரி என்பதாகவும் நமக்கு பாதகமாக நடந்தால் அதை தவறு என்பதாகவும் நம்ம பார்த்து கொண்டிருப்பது நம்மிடம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அந்த விருப்பு விருப்புக்கள் ஆகிய இருமைகள் நம்மிடத்திலே உண்டாகி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அப்ப நம் அந்த உண்மை நிலையை புரிந்து என்பதோடு நம்முடைய அகங்காரமும் அங்கு மிக மிக நுண்ணியதாக மாறி நிற்கின்றது என்பதும் நாம பார்க்கின்றோம் அப்ப இதற்கு என்ன வழி அப்படின்னா நம்முடைய பார்வையையும் எண்ணங்களையும் சரி செய்ய வேண்டியதுதான் நம்முடைய முதல் கடமை என்பதாகவும் இங்கு சுட்டி அப்போ இந்த உலகத்துல இருமைகளால் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் நம்முடைய மனம்தான் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனம் எப்படி அந்த இருமைகளை உண்டாக்கி கொண்டது அப்படின்னு பார்த்தா நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களுடைய அடிப்படையிலே அந்த இருமைகளை மனம் உண்டாக்கி கொண்டதாக பார்க்கப்படுகிறது அதிலே நமக்கு பிடித்தமான விஷயம் என்றால் அதை ஆர்வம் காட்டுவதும் பிடிக்காத விஷயம் என்றால் அதை நம் விட்டு ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் ஆகிய காரியங்களை செய்வது இங்க அவரவர்களுடைய மனோபாவத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது அப்ப இங்கு நல்லது கெட்டது விருப்பம் வெறுப்பு சரி தவறு என்ற எல்லா உரிமைகளும் அவரவர்கள் மனம் சார்ந்து தான் இருக்கிறதே தவிர இந்த இயற்கையில் அப்படி எதுவுமே படைக்கப்படவில்லை என்பதாகத்தான் இங்கு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது அப்ப எல்லோருமே அவரவர்களுக்கு நடப்பதை தங்கள் தங்கள் விருப்பு வெறுப்புகளை வைத்துக் கொண்டு பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தை திருத்துவதை விட தன்னை திருத்திக் கொள்வதுதான் முதலில் மேலானது என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அப்படி இந்த மனிதர்கள் முதலில் தன்னை தான் திருத்திக் கொள்வது மட்டும்தான் ஒருவனுக்கு மன அமைதியை கொடுக்குமே தவிர அவன் மற்றவர்களை திருத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டான் என்றால் அவன் மன அமைதியை இழப்பான் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம இங்க என்ன ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும் அதனுடைய இயக்கம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் என்ற தெளிவு ஒருவனுக்கு மிக மிக அவசியம் அது எப்படிப்பட்ட தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஆன்மீக சாதனை வந்த சாதகர்களும் சரி அல்லது சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற சேவகர்களும் சரி இதனுடைய ஆழமான உட்பொருளை நன்கு உள்வாங்கி புரிந்து இங்க என்ன நடக்கும் தினப்படி பலரிடம் தொடர்பு கொள்ள வேண்டிய சமூக சேவைகளும் அவன் செய்கின்ற வேலைகளையும் மற்றவர்கள் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாகவும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டி இங்க வந்து எந்த காரியத்தை செய்தாலும் சரி அதை ஒரு எதிர்பார்ப்போடு செய்யும் போது அதை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அவரிடத்தில் நான் இதை எதிர்பார்த்தேன் அதை அவர் செய்து கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது தான் பிரச்சனைகள் தலை தூக்குது அப்போ இங்க ஆன்ம விஷயத்திலும் சரி சமூக சேவையிலும் சரி ஒருவன் இந்த உலகத்தில காரியம் ஆற்றுகின்ற பொழுது வாழ்க்கைக்குள்ளே வந்து இந்த உலக விவகாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த தனி மனிதன் தன்னுடைய மனதை சுயவிசாரம் செய்து தன்னை மட்டுமே அவன் திரித்துக் வேண்டுமே தவிர அதை மற்றவர்களுக்கு திணித்து மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்தானே அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனால் அவன் பாதிக்கப்படுவான் என்பது நன்று உள்வாக்கி கொள்ள வேண்டும் அதைதான் இங்க பகவான் ஆதிசங்கரன் சுட்டி காட்டுகிறார் அதனால இங்க புற விஷயங்களுக்குள்ள போய் இன்னொருத்தரை மாத்திர அவரை திருத்துற அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனோம்னா நமக்கு நிச்சயமாக மன அமைதி பாதிக்கப்படும் மன அமைதி கெடும் ஆகவே மற்றவர்கள் திருத்துவதை விட தன்னை திருத்திக் கொள்வதுதான் இங்கு மேலானது என்பதாகவும் இங்கு சுட்டி அதே மாதிரி சமூக சேவையில ஈடுபடுகின்றவர் கூட அந்த சேவையை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டுமே தவிர அதை செய்வதனால் ஆதாயம் கிடைக்குமா அல்லது இவர் மூலமாக ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு அதை செய்தான் என்றால் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் அதன் காரணமாக அவன் மன அமைதியை இழக்க நேரிடலாம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி அப்ப இங்கு ஒருவன் மன அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இயற்கை அதனுடைய நீதிப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதை மாற்றுவதற்காக நான் வரவில்லை என்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக புரிந்து கொண்டு தன்னுடைய மனதை மட்டுமே சுயவிச்சாரம் செய்து அதில் இருக்கின்ற அஜ்ஞானத்தை நீக்கிக் கொண்டு அந்த அறிவாக பிரகாசிக்கக்கூடிய வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு முயற்சிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வேற எந்த செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனால் நாம் நிச்சயமாக மன அமைதியை இழந்து விடுவோம் பாதிக்கப்படுவோம் என்பதை தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இந்த இயற்கையில் ஒன்று எப்படி இருக்கிறதோ அது நம்முடைய எண்ணத்தில் வெளிப்படும் போது அவ்வாறு இல்லாமல் அது வேறு மாதிரியான விளைவுகளை தோற்றுவித்தால் அதற்கு காரணம் நமது எண்ணங்கள் தான் நம்மை அப்படி செய்ய வைக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அப்படி செய்யாமல் அதை தவிர்க்க பார்ப்பது அல்லது அவைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புவது என எதையாவது நாம் செய்ய முற்படும் அதன் விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையோடு வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அப்போ எந்த ஒரு காரியத்தினால் வருகின்ற விளைவு நாம் விரும்புவது போல்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு ஒன்று செய்ததற்கும் அவ்வாறு செய்ததனால் வருகின்ற விளைவுகளுக்கும் அவனே பொறுப்பு ஏற்பவனாய் இருக்கும் போது அவன் மேலும் செல்ல வேண்டிய வழி இன்னும் நன்கு அவனுக்கு தெளிவாக தெரிய வரும் என்பதாகவும் இங்கு புரிய வைக்கின்றார் அப்ப அதுதான் இங்க இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்ப இந்த ஆறாவது ஸ்லோகத்துல சம்சாரகா சப்ன துல்யோகி ராக நம்மிடம் வெளிப்படுகின்ற விருப்பு வெறுப்பு முதலான இரட்டை குணங்களால் மாறுபட்டு காணப்படுகின்ற இந்த சம்சார சாகரத்திலே நாம் காணுகின்ற அத்தனை விஷயங்களும் கனவுக்கு நிகரானது என்பதாக புரிந்து காண வேண்டும் எவ்வாறு நாம் கனவு காணும் போது அவைகள் உண்மை போல தோன்றினாலும் அது நனவு நிலைக்கு வந்த பிறகு அவைகள் எல்லாம் பொய் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வருகிறதோ அது போல இந்த ஆன்ம ஞான பாடல்களை நன்றாக ஒருவன் உள்ளே வாங்கி அதன் மூலமாக அவனுடைய அறியாமைகள் அனைத்தும் அகன்று ஆத்மாவை பற்றி அவன் அறிந்து கொண்டதும் இந்த நனவு உலகமாகிய இந்த பிறப்பு இறப்பு சம்சாரத்தில் காடுவதும் பொய் என்பதாக அவன் உணர்வான் என்பதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துடைய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்ப இங்க வந்து பகவான் ஆதிசங்கராதை சுட்டி காட்டி என்ன சொல்ல வர்றார்னா பொதுவாக ஒருத்தன் வந்து அந்த இருமைகள் இல்லாம வாழ வேண்டும்னா அவன் என்ன செய்யணும்னா மனதில் உரத்திலே ஒன்றும் அகத்திலே ஒன்றுமாக அந்த இரட்டை வேடம் போட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனாக ஒருவன் இருந்தான் என்றால் அவன் நிச்சயமாக மன அமைதியை இழப்பான் அவனுடைய வாழ்க்கை பிரச்சினை நிறைந்ததாக மாறிவிடும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக இருக்கின்ற மனிதனுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை என்பதே பிரச்சனை நிறைந்ததாக மாறிவிடும் என்பதாகவும் இங்கு சொல்ல வருகின்றார் ஒன்றை நாம் ஏன் செய்தோம் என்றால் அதை செய்வதற்குரிய எண்ணங்கள் நம்மிடம் இருந்துதான் நமக்கு வெளிவந்தன என்பதை ஏற்பவனே உண்மையில் பொறுப்பு உள்ளவன் ஆகின்றான் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இங்கு வந்து எந்த ஒரு செயல் விளைவுகள் நடந்தாலும் அந்த செயல் விளைவுகளுக்கான கர்த்தா போக்தா அவனேதானே தவிர அவன் மற்றவர்கள் மீது அதை எடுத்து போட்டு விடுவது அல்லது இவரால் தான் நான் செய்தேன் அவரால் செய்தேன் அல்லது இவரால் தான் பாதிக்கப்பட்டேன் அவரால் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லுவது எல்லாம் அவனுடைய அஜ்ஞானம் அறியாமை அப்படிப்பட்டவன் பல்வேறு சங்கடங்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரும் என்பதை சுட்டிக்காட்டி இங்க அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா எல்லாவற்றுக்கும் அந்த பொறுப்பை தனதாகவே ஏற்றுக்கொள்கின்றவன் மட்டும்தான் அந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதாகவும் இங்கு சொல்ல வருகின்றார் அது எப்படின்னா இப்ப ஒன்றை செய்துவிட்டு புகழ் வந்தால் அது நமக்கு அதுவே பழி வந்தால் பிறருக்கு என்று இருப்பவன் சமுதாயத்தில் பொறுப்பற்றவன் என்பது மட்டுமல்ல அவனது வாழ்க்கை அவனுக்கு மட்டும் முதலில் சொவுசாக இருப்பது போல தோன்றினாலும் நாளடைவில் அந்த வாழ்க்கையே அவனுக்கு நரகமாக மாறிவிடும் என்பதாகவும் இங்கு சுட்டி அப்ப இதெல்லாம் நாங்க நல்லா இந்த பாடத்திட்டத்துல உள்ள வாங்கிக்கணும் ஏன்னா இங்க வந்து ஆன்மபோதம் ஆத்ம போதம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆத்மாவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்கிற அந்த தூய உணர்வு நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் அவனுடைய அறியாமை மனம் அந்த அறிவாக மாற வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அவன் வர முடியும் அப்ப அந்த அறியாமை மனதானது அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுது உணரும் என்றால் அது ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அஜ்ஞான எண்ணங்களை அறியாமை விஷயங்களை எல்லாம் மனதிலிருந்து நீக்கி இந்த உலக விவகாரங்களுக்குள்ளே ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு பொறுப்பாக தானே அதற்கு முழு பொறுப்பாக இருந்து கொண்டு இங்கு தீதும் நன்றும் பிறர் வாரா என்பது போல இவைகள் அனைத்தும் என்னாலேயே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அவன் பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த மன தூய்மைக்கான பாதை அவனுக்கு திறக்கப்படுகிறது அந்த நிலையில் மட்டும்தான் அவன் இந்த ஆத்ம ஞானத்தை முடியும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது பொதுவாகவே பரிணாம வளர்ச்சியிலே மற்ற ஜீவர்களை விட மனிதன் முன்னேறி தன் சுற்றுச்சூழலை மேம்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது உண்மையானால் அவன் எப்படி விலங்குகள் போலவே இருக்க முடியும் என்பதாகவும் இங்கு பகவான் ஆதிசங்கர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் ஏனென்றால் இங்கு அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணி வந்த ஜீவராசிகள் எல்லாவற்றிலுமே உயரிய ஆறாம் அறிவு படைத்த மனிதன் விலங்குகளிலிருந்து மேல்நிலைக்கு வந்தவனாகத்தான் இருக்கின்றான் அவன் தான் பகுத்தறிவு கொண்டவனாகவும் இருக்கின்றான் அப்படி இருக்கின்ற அந்த உண்மை நிலையை உணர்ந்தவன் எப்படி விலங்குகள் போலவே வாழ முடியும் அல்லது இருக்க முடியும் அப்படி இருக்க முடியாது அல்லவா என்பதாகவும் கேள்வி கேட்கிறார் இப்ப பிரம்மசூத்திரத்திலே ஒரு உரையிலே பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் சொல்லும் போது பொதுவாக மனிதர்களும் மற்ற விலங்குகள் போன்றே விருப்பு விருப்புகளின் அடிப்படையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் கூடிய இருமைகள் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்து அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த இருமைகள் நிறைந்த வாழ்க்கையிலே அவனுக்கு எங்கிருந்து அந்த ஆத்ம ஞானம் பிரகாசிக்கும் அந்த தூய அறிவு பிரகாசிக்கும் என்பதாகவும் பிரம்மசூத்திரத்திலே அந்த விளக்க உரை எழுதும் போது இங்கு கேள்வி கேட்டு எழுதுறார் அதற்கு ஒரு ஓமானம் கொடுக்கிறார் இப்ப ஒரு தடி ஒனை எடுத்துக்கொண்டு தன்னை நோக்கி ஒருவன் ஓடி வருகின்றான் என்பதை ஒரு பசு பார்த்து விட்டால் அந்த பசுவும் அங்கிருந்து வேகமாக அவனிடம் காப்பாற்றிக் அங்கிருந்து ஓட ஆரம்பித்து அதுவே அவன் தடிக்கு பதிலாக ஒரு புல்லை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் என்றால் அதே பசு அவனை நோக்கி தானாகவே வரவும் ஆரம்பிக்கும் இப்படித்தான் இன்றைய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா தான் விரும்புவதை நோக்கி ஓடிக்கொண்டும் வெறுப்பதை விட்டு விலகியும் இருக்கின்றார்கள் ஆக மனிதனும் விலங்குகளை போன்றே மனதளவில் கீழ் நோக்கித்தான் போக விரும்புகின்றான் ஆனால் விலங்குகளின் இந்த குணத்தில் மனிதன் மீள வேண்டாமா என்பதாகவும் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான் இது ஏன் பகவான் ஆதிசங்கர் இங்கு சுட்டி காட்டுறாருன்னா மனிதன் மனோபாவம் எப்படின்னா மிருகத்தினுடைய மனோபாவம் போலவே வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஏன்னா அந்த அறிவு பரிமாணம் வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துட்டாலும் கூட உடல் எண்ணமோ மனித உடலாக கிடைத்து விட்டாலும் கூட அந்த மனம் மாறவே இல்லை அதாவது மிருக நிலையிலேயே மனதை வைத்துக் கொண்டிருக்கிறான் அதனால தான் வந்து பசு மாதிரி பசுவோடு ஒப்பிட்டு இங்கு உதாரணம் கொடுக்கிறார் எப்படி ஒரு பசு வந்து ஒருத்தர் தடியை தூக்கிட்டு வந்தா அவனுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடுதோ அது மாதிரி இந்த மனிதன் என்ன பண்றான் தனக்கு விருப்பான விஷயங்களை விட்டு விலகி நிற்கிறான் அதுவே அந்த பசு வந்து அவன் தடியை எடுத்துக்கிறதுல ஒரு புல் கட்டு எடுத்துட்டு வந்தான்னா அதே பசு அவனை நோக்கி அந்த புல்ல சாப்பிட்றதுக்கு எப்படி ஆர்வமா திரும்பி வருதோ அது மாதிரி இந்த மனிதனும் தனக்கு விருப்பமான விஷயங்களை நோக்கி ஆர்வமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான் அப்ப இப்படி மிருகம் போலவே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்ப இப்படிப்பட்ட மனிதன் இந்த விலங்கு குணத்திலிருந்து மீள வேண்டாமா என்பதாகத்தான் கேள்வி முன்வைக்கின்றார் அப்படி விலங்குகளின் கீழான தன்மையிலிருந்து மீண்டு வருவதற்காகத்தானே இந்த மனித பிறவி கிடைத்துள்ளது மனிதன் அதை கொண்டு உயர்ந்த தன்மைகளை வளர்த்தால்தானே எல்லாவற்றையும் சமமாக காணும் தெய்வீக தன்மையை அடைய முடியும் என்பதாகவும் கேள்வி கேட்கின்றார் அப்ப இங்க பகவான் ஆதிசங்கர் சொல்லக்கூடிய ஆழமான விஷயங்களை நாம ரொம்ப உள்நோக்கி பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை என்பது ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் இன்பம் துன்பம் என்ற இருமைகள் இல்லாது வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதாக பலருடைய கேள்வி முன்வைக்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் இங்கு சொல்ல முடியும் என்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த பதில் என்ன அப்படின்னா இப்ப இன்பத்தை அடைந்தால் மகிழ்வதும் துன்பம் நீங்கினால் மகிழ்வதும் தானே ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய இயல்பான நிலையாக இருக்கிறது அப்ப எப்பொழுதும் மகிழ்ச்சியோடே இருக்க வேண்டும் என்பது தானே ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த மகிழ்ச்சியை உலகில் நமக்கு விரும்பிய பொருட்களை அடைவதற்கும் வெறுக்கும் பொருட்களை தவிர்ப்பதற்கும் உண்டான செயல்களின் விளைவாக இருப்பதாக நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இங்கு ஒன்றை விரும்புவதும் ஒன்றை வெறுப்பதும் ஆகிய இந்த இருமை நிலைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதன் ஒரு நாளும் இன்பத்தை அடைய முடியாது அப்ப எப்பொழுது அவன் இன்பத்தை அடைவான் என்றால் இருமைகளை கடந்து அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற பக்குவத்தை அடைந்தால் மட்டும்தான் அவன் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றான் அப்ப இதையெல்லாம் நம்ம நல்லா புரிந்து வேண்டும் இப்ப நாம நினைக்கக்கூடிய இந்த ஆனந்தம் அமைதி மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருமே விரும்புறோம் இப்ப எல்லோருமே ஆனந்தத்தை தேடித்தான் ஓடுகின்றோம் நமக்கு மகிழ்ச்சி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விரும்புறோம் ஆனா அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தான் யாருக்குமே தெரியல வெளியே தான் எங்க இருக்குதுங்கிற மாதிரி வெளியே நம்ம தேடுறோம் அதுல நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பொருளை அடைந்தால் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம் அல்லது அந்த பணத்தை சம்பாதித்தால் மகிழ்ச்சி என்பதாக நினைக்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசய சுக்கங்களின் மீது பற்று வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நான் அடைவதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதாக நாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சியினால நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுல விருப்ப விருப்பை காட்டுகின்றோம் இதுதான் எனக்கு விருப்பமா இருக்கு அதனால இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதாகவும் அது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதாகவும் நம்ம அந்த இருமைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படி இருமைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நமக்கு உண்மையான ஆனந்தம் என்பது அனுபவம் அப்ப இருமைகளை கடந்து அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற பக்குவத்தை அடைந்தால்தான் நாம் எப்போதும் அந்த உண்மையான ஆனந்தத்தை அனுபவமாக்க முடியும் என்பதாகவும் இங்கு சொல்ல வருகின்றார் இந்த மாதிரி விஷயங்கள் சரி என்று தோன்றினால் நீங்கள் இந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை என்றால் அவரவர்களுக்கு பிடித்த வழியிலே அவர்கள் போகட்டும் என்பதாகத்தான் இங்கு ஆதிசங்கர் தன்னுடைய பதிலாகவும் கூற வருகின்றார் ஏன்னா இங்கே பகவான் ஆதிசங்கருடைய விளக்க உரை அதாவது பிரம்மசூத்திரம் உபனிஷதங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பாசியம் எழுதிருக்கிறார் இல்லையா அந்த பாஸ்யம் எல்லாம் பகவான் ஆதிசங்கருடைய விளக்கங்கள் அப்ப அந்த விளக்கங்கள்ல இதையெல்லாம் அவர் வந்து தெளிவுபடுத்தி பேசுறார் இப்படிதான் மனிதன் வந்து இருக்கிறான் இப்படி விருப்பு விருப்புகளை சிக்கி கொண்டிருக்கின்றான் அந்த இருமைகள்னால அவன் வந்து ஆனந்தம் என்ன மகிழ்ச்சி என்பது தெரியாமல் இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் எப்பவுமே எனக்கு இன்பம் தான் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறான் அது எப்படி அந்த இன்பம் எப்பொழுதும் இருக்கிறோம் சமநிலைங்கிறது என்ன அதை நமக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பகவான் ஆதிசங்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க விருப்பு விருப்பற்ற நிலையில இல்லாம சமமாக பார்க்கின்ற நிலையை அடைந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற நிலையை சொல்லிவிட்டார் இப்ப நம்ம சமமாக பார்ப்பதுன்னா எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி அனுபவத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிழலின் அருமை நமக்கு எப்ப தெரியும் வெயிலில் தான் தெரியும் ஆனா நான் வந்து எனக்கு எப்பவுமே வெயிலே இருக்கட்டும் சூடாவே இருக்கட்டும்னு நினைச்சா நமக்கு நிழல் உண்டாகுமா நிழல் என்ன தெரியாது அல்லது நிழல குளுமையா இருந்தே பழகிட்டோம் அப்போ வெயில்ங்கிறது என்னன்னு தெரியும் இருந்தவனுக்கு வெயில் தெரியாவிட்டால் நிழலின் அருமை எப்படி அவனுக்கு தெரியும் இப்ப நிழல் வந்து ஒரு குளுமையா இருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது குளிர்ச்சியா இருக்குதுங்கிறது எப்ப தெரிய வரும்னா அவன் வெயில்ல போனாதான் அந்த வெயிலுடைய உஷ்ணம் தாங்காம வேர்த்து விறுவிறுத்து அப்பா எப்படா நிழல் கிடைக்கும் அந்த நிழலுக்கு ஒதுங்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த நிழலுக்குள்ள வந்து அந்த நிழலனுடைய குழுமையை அனுபவமாக்கும் போது மட்டும்தான் அவனுக்கு அந்த நிழலுடைய அருமையே தெரியும் அது அவன் நிழலனுடைய அருமை தெரியாமையே இருப்பான் ஏன்னா நிழல்லையே இருந்து கொண்டிருக்கிறவனுக்கு வெயில் பட்டால்தான் நிழலனுடைய அருமை தெரியும் என்பது போல இது ஒரு புரிதலுக்கான ஒரு ஓமானம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரணும்னா அதற்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கணும் அப்பத்தான் இது வந்து சரி அது தவறுங்கிற அந்த உரிமைகள் இருந்து நீங்க முடியும் அப்ப இங்க என்ன நமக்கு தேவை நிழலும் தேவை வெயிலும் தேவை ரெண்டும் இருந்தாதான் ரெண்டையுமே நம்ம அனுபவமாக்க வேண்டிய நேரத்துல அனுபவமாக்க முடியும் ஏன்னா இப்போ கடுமையான குளிர் தாங்கவே முடியல மழை காலம் அப்ப நம்ம எப்பப்பா வெயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம்னா இல்லையா அப்ப கடுமையான குளிர் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது தண்ணி நின்றுகிட்டே இருக்குது ஓதமா இருக்குது வெயில் வந்தா போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல ஏன் வருது அது நம்மளால தாங்க முடியல அப்ப நமக்கு வெயிலும் தேவைப்படுது அப்போ வெயிலும் தேவை இந்த குளுமையும் தேவை இந்த இரண்டையும் சமமாக பார்க்கின்ற நிலை நமக்கு எப்போ வருதோ அது எப்பொழுது நமக்கு புரிய வருதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியும் அதன்தான் இங்க பகவான் ஆதிசங்கர் வந்து அந்த விருப்பு விருப்புங்கிற தலைப்புல பேசுறாரு ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அந்த விருப்பு விருப்புங்கிற தலைப்பெல்லாம் புரிஞ்சிக்காம இங்க நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டு நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும் மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம எல்லா விஷயத்தையும் தேடி ஓடுறோம் இல்லையா அப்படி ஓடுவதனால நம்ம அதனால பாதிக்கப்படும் போது தாங்க முடியல நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிராக நடந்து விட்டோம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அதனால தோன்று போறோம் மன அளவுல சஞ்சலப்படுறோம் மன அமைதியை இழக்கிறோம் அப்ப இதெல்லாம் என்ன காரணம் புரிதல் இல்லாததுதான் காரணம் அப்ப அதத்தான் இங்க பகவான் சொல்றாரு அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில ரெண்டுமே இருக்கும் அது ரெண்டுமே சமமாக பாருங்க எனக்கு இன்பம் மட்டும்தான் வேணும் துன்பம் வரவே கூடாதுன்னு நினைக்காதிங்க அப்ப இன்பங்கிறது எப்ப தெரியும் ஒரு துன்பம் வரும்போதுதானே இன்பம் தெரியும் அந்த துன்பத்திலேயே இருக்கிறவங்களுக்கு இன்ப நிலை வரும்போது ஆகா இதை விட நல்லா இருக்கேங்கிறது அந்த டிஃபரன்ஸை அவன் கம்பேர் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு அனுபவம் கிடைக்கணும் இல்லையா அதுதான வெயிலின் அருமை வந்து நிழல்ல தெரியும் நிழலின் அருமை வந்து வெயிலில் தெரியும் இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸு அந்தந்த சூழ்நிலைக்கு போகும்போது தான் அதனுடைய ஆனந்தத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அதனால ரெண்டையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க ஆதிசங்கர் சொல்ல வருகின்ற ஆழமான பதிலாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப இங்க நம்ம உண்மையிலே இந்த ஆத்ம ஞானத்திற்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனம் வந்து சமத்துவத்தன்மையில வரணும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மனமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆத்ம அனுபவம் ஆத்ம அனுபூதி உண்டாகாது ஏன்னா அந்த மனமானது இருமையில சிக்கி கொண்டிருக்குது அப்ப அது எதையோ தேடி ஓடுது ஒரு மகிழ்ச்சியைத்தான் நான் அடையவேன் எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்குது அப்படியெல்லாம் இருந்தா அந்த இன்பங்கிறது என்னன்னு எப்படி தெரியும் துன்பம் இருந்தா தான் தெரியும் அப்ப அதனால இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இங்க வேணுங்கிறது தான் சொல்லிட்டு மீண்டும் என்ன சொல்றாங்க சாட்சியை பத்தி பேசுறார் கனவு காணும் போது கனவு உலகம் எல்லாமே உண்மை போல தோன்றினாலும் அவைகள் எல்லாம் பொய் என்பதை நாம் அப்போது உணர்வதில்லை அதுவே நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த பின்பு அதை பொய் என்று உணர்வது போன்று அறியாமை என்ற உறக்கம் அகன்று விழிப்பு நிலைக்கு நம்ம வரும்போது மட்டும்தான் அந்த அறியாமை அகன்று அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற நிலை புரியும் போதுதான் இந்த சம்சாரத்திலே நாம் காணுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பொய் என்பதாகவும் உணர்வோம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்ட வருகின்றார் அப்ப இந்த விருப்ப வெறுப்புகளை நீக்குவது வந்து ரொம்ப பெரும்பாடாக இருக்கும் அல்லவா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதற்கு என்ன செய்யணும்னா நாம் தினந்தோறும் ஒன்றை அனுபவித்துக் கொண்டும் ஆனால் அதை பற்றி அறியாமையிலும் இருக்கின்றோம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அப்படி நாம் தினம் தினம் அனுபவிக்கும் நம்ம ஆனந்த நிலையை சற்று விவரமாக அணுகினால் நம் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கின்றது என்பதையும் இங்கு சொல்ல வருகின்றார் அப்படி என்ன நம்ம தினம் தினம் அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தை இங்கு ஒப்பிட்டு பேச போறார் அதாவது இந்த உலகம் என்று நாம் காண்பது எல்லாமே நம்முடைய உடலில் உள்ள ஐந்து புலன்களின் மூலமாக அதாவது கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு மற்றும் தோல் என்ற ஐந்து இந்திரியங்கள் மூலமாகவும் அவைகள் வழியாக பெறப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையிலும் அதன் காரணமாக உண்டாகின்ற எண்ணங்களின் மூலமாகவும் நம் மனதில் நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான உருவகங்கள் தான் இந்த உலகம் அப்ப இந்திரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் தகவல்கள் எப்படி இருந்தாலும் இறுதியில் அவைகளை பற்றிய நமது எண்ணங்கள் முன்னதை விட வலிமை வாய்ந்ததாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றன ஏற்கனவே அதன் தொடர்பாக உள்ள தகவல்களும் எண்ணங்களும் சேர்ந்து ஒரு தொகுப்பாக ஒரு வடிவத்தை உண்டாக்கி வைத்து கொண்டு நம் மனதில் பதிவது தான் அந்த எண்ணங்களின் வலிமைக்கும் காரணமாக இருக்கின்றது அப்ப அதாவது உள்ளதை விட நாம் பார்க்கும் பார்வையின் கோணமும் அதில சேர்ந்து கொண்டு விடுகிறது அதாவது அந்த புலன்களின் மூலமாக அதனுடைய இயற்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு கூட அதை சேர்த்து வைத்துக் கொண்டு அதைத்தான் உண்மை சத்தியம் என்பதாகவும் இருக்கின்றோம் அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இந்த விழிப்புணர்வு வாழ்க்கை என்பது ஜாக்கிரதா அகங்காரம் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது மூன்று அவஸ்தைகள்ல மூன்று அகங்காரங்களாக இங்கு பிரித்து நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார் அதுல ஜாக்கிரதா அவஸ்தை ஸ்வப்ன சுசுப்தி அவஸ்தை அப்படின்னு மூன்று அவஸ்தைகள் நம்ம ஏற்கனவே தத்துவ போதம் உள்ள படித்தோம் ஜாக்கிரதா அவஸ்தை அப்படின்னா விழிப்பு நிலை அனுபவம் ஸ்வப்னா அவஸ்தை கனவு நிலை அனுபவம் சுசுப்தி அவஸ்தை அப்படின்னா ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் இதுக்கு மூணு வந்து சமஸ்கிருதத்துல இப்படி பேரு ஜாக்கிரதா ஸ்வப்னா சுசுப்தி அப்படின்னு மூன்று பெயர்கள் அவஸ்தை என்றால் அந்த அனுபவம் அந்த அனுபவத்துல நாம் இருந்தோம் அது தினசரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது இன்றைக்கும் நமக்கு இருக்குது நம்ம இப்ப விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இரவு தூங்கும் போது கனவு நிலைக்கு போயிடுவோம் அப்புறம் போயிடுவோம் மறுநாள் காலையில் மீண்டும் எழுந்திருப்போம் விழிப்பு நிலைக்கு வருவோம் இரவு மீண்டும் கனவு நிலைக்கு போயிடுவோம் போயிடுவோம் அப்ப இந்த மூன்று அனுபவங்களும் இந்த அவஸ்தா திரயம் வந்து நமக்கு அணுதினமும் ஒவ்வொருவருக்கும் அனுபவத்திலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது விழிப்பு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு ஜாக்கிரதா அகங்காரம் என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகிறார் ஏன்னா இந்த விழிப்புணை ஒன்று மட்டும்தான் நம்முடைய புத்திசக்தி விழிப்படைந்து இருக்கிறதுனால இந்த நிலையில நாம நம்மளை யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை அமைப்பு அந்த புத்திசக்தி தான் அதை வைத்துதான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த விழிப்பு நிலையில நாம பார்க்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதனுடைய நித்திய தன்மை எப்படி அனைத்திய தன்மை எப்படி அப்படிங்கிறத நம்ம அதே புத்தி சக்தியை கொண்டு விசாரித்து அறியும் மட்டும்தான் அந்த விவேகத்தின் வாயிலாக நாம விழித்துக் கொள்ள முடியும் உண்மையிலேயே விழித்து கொள்ள முடியும் இப்ப நம்ம தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழிப்பு நிலை அனுபவம் வேற உண்மையாகவே நாம் நம்மை யார் என்று தெரிந்து கொண்டு விழித்துக் கொள்ளுகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் வேற ஆனா நாம் இப்ப தினசரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்னன்னா தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட விழிப்பு நிலை வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறோம் இதை தான் செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஷெடியூல் போட்டு வாழ்ற மாதிரி வாழ்ற வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த புத்தி சக்தியை நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை மேலும் விசாரித்து பார்க்கும் இந்த ஜாக்கிரதா அகங்காரத்தை கொண்டு நம்மளை நம்ம மேலும் விசாரணை செய்து பார்க்கும் நமக்கு இன்னும் சில உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும் அது வந்து மனதின் விசாரத்தினால் தான் அது நடக்க முடியும் அது மாதிரியே இப்ப நம்ம உறங்கி கொண்டிருந்தாலும் நம்மை போலவே ஒவ்வொருவரும் உறங்குறாங்க இல்லையா அவர்களும் கனவு காண்கிறார்கள் நாமும் கனவு காண்கிறோம் அப்ப இந்த கனவு உலகம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை சார்ந்த கனவு தான் வரும் அப்போ எனக்கு ஒரு மாதிரி கனவு வரும் உங்களுக்கு ஒரு மாதிரி கனவு வரும் எனக்கு வர வேண்டிய கனவு உங்களுக்கு வர அவசியம் கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய கனவு எனக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்போ நான் உறங்கும் போது எனக்கு வேற மாதிரியான கனவு நீங்கள் உறங்கும் போது உங்களுக்கு வேற மாதிரியான கனவு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோம் அப்ப இந்த கனவு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைப்பாட்டுல அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவு நீடிக்கின்ற வரைக்கும் நாம் கனவு காண்கின்றோம் என்ற உணர்வும் நமக்கு இருக்கவே இருக்காது ஆனால் அந்த கனவு உணர்வு ஒருவேளை கலைந்து போகும்போது நமக்கு விழிப்பு நிலை வந்துடும் அப்பதான் நம்ம வந்து கனவு கண்டது பொய் என்பது தெரிய வரும் ஆனால் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவை ஒவ்வொருத்தரும் காணுகின்ற வரையிலும் அந்த கனவில் நடக்கின்ற அனுபவங்கள் வந்து பல மாதங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ கூட நீண்டகாலம் சம்பந்தப்பட்டதாக நமக்கு இருந்தாலும் ஆனால் உண்மையிலே நம்ம கனவு காண்பது சில வினாடிகள் தான் சில நொடி பொழுதுகள் தான் அந்த கனவு நம்ம இடத்துல நீடிக்கிறது சில வினாடிகள் காணுகின்ற கனவுல நிறைய விஷயங்கள் நடந்தது போலெல்லாம் நம்ம கனவு காண முடியும் அப்படிப்பட்ட கனவெல்லாம் வருட கணக்கில் நடக்க வேண்டிய கனவு எல்லாம் கூட நம்ம சில வினாடிகள்லயே கண்டு முடிச்சிடறோம் அந்த குறுகிய கால அளவை அந்த நிலையிலே அந்த கனவு காணுகின்ற நிலையிலே நாம் அதை கனவு என்று உணர்வதில்லை ஏன்னா அது உணராமத்தான் அந்த கனவை நம்ம கண்டு கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன அது ஒரு லாங் டியூரேஷன்ல போயிட்டு இருக்கு மாத கணக்கில் அந்த கனவு நடந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு அந்த கனவு நிலை உண்மையாக தெரியுது ஆனால் அந்த கனவுல இருந்து விழிக்கும் அது சில வினாடிகள் நடந்தது ஆனால் பார்ப்பதற்கு பல வருடங்கள் கனவு கண்ட மாதிரி அந்த கனவு நிலையில இருந்திருப்போம் அது மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றது என்னன்னா இப்ப இந்த நனவு உலகளில் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பல வருடங்கள் வாழ்வது போல நமக்கு தெரிகிறது அங்க என்னமோ ஒரு வினாடிகள் தான் நடந்தது பல வருடங்கள் நடந்தது போல தெரிஞ்சது இந்த நனவு உலகில் என்னமோ பல வருடங்கள் இருப்பது போல தெரிகிறது ஆனால் இதெல்லாம் உண்மையில் மனதின் கற்பிதம் இந்த நேரமும் காலமும் மனம் உண்டாக்கி கொண்டது இதுதான் மாயா அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி ஏன்னா இங்க வந்து இது மனம்தான் உண்டாக்கி கொண்ட ஒரு மயக்கம் அதனால இந்த நனவு உலகத்தை பொறுத்த நான் ஐம்பது ஆண்டுகள் இப்படி வாழ்ந்தேன் நூறாண்டுகள் அப்படி வாழ்ந்தேன் சொல்றதெல்லாம் இந்த வாழ்க்கைங்கிற வட்டத்துல நாம் இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு கால உட்பட்டு நம்ம நேரத்தை வகுத்து கொண்டு அதுல அளவீடு செய்கிறோம் இவர் ஐம்பது வாழ்ந்தார் அவர் எண்பது வாழ்ந்தார் அவர் நூறாண்டு வாழ்ந்தார்ட்டு ஆனா மரணத்துக்கு பின்னாடி அப்படி ஒரு அளவீடே கிடையாது இந்த உடலை விட்டு நம்ம கிளம்பிட்ட பிறகு என்ன டைம் என்ன அளவீடு ஏதாவது சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது அப்ப கால தேசம்ங்கிறது என்னன்னா இங்க மனம் கற்பித்து கொண்ட விஷயம் அது நம்ம வாழ்கின்ற வரைக்கும் உண்மையாக தெரியும் அது நனவு உலகத்துல எப்படி உண்மையாக தெரிகிறதோ அது போல கனவு உலகத்திலயும் அந்த கனவு வாழ்க்கை உண்மையாகவே இருப்பது போல தெரியும் அப்போ மேலும் இந்த விழிப்பு நிலை அனுபவங்கள் தொடர்பாக சில கனவு அனுபவங்களும் நம்ம இருக்கலாம் ஆனால் அதற்கு மேலாக சிறிதும் சம்பந்தமே இல்லாமல் பல காட்சிகள் கூட அமையலாம் விழுப்பு நிலை அனுபவங்களை போன்றே கனவு நிலை அனுபவங்களும் நாம் உருவாக்கி கொண்டுள்ள நம் கனவு உருவத்தை சுற்றி அமைவதனாலே அதை ஸ்வப்ன அகங்காரம் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டுகின்றார் அப்ப கனவு வாழ்க்கையில நம்ம காளுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அந்த அகங்காரத்துக்கு வந்து ஸ்வப்ன அகங்காரம் என்றார் நனவ வாழ்க்கையில நம்ம வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு வந்து ஜாக்கிரத அகங்காரம் என்று சொல்கிறார் அடுத்தது மூன்றாவதான ஒரு நிலையை சொல்றார் அது வந்து உறக்க நிலையில சுசுப்தி நிலையில நமக்கு ஒன்றுமே தெரியவதில்லை நம்ம எப்ப நீ ஸ்லீபுக்கு போயிடுறோமோ அப்ப நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது ஆனா பெண்ணான்னு தெரியாது நான் இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு தெரியாது நான் தமிழ் பேசுவோம்னா ஹிந்தி பேசுபோம்னான்னு தெரியாது எதுவுமே தெரியாம நம்ம தூங்கி கொண்டிருப்போம் ஆனா நமக்கு இந்த உடல் இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறது என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்னுடைய உறவினர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்லாம் எதுவுமே தெரியாம தூங்குவோம் ஆனா ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் நம்ம ஒன்ன சொல்லுவோம் நல்ல நிம்மதியா தூங்கணுங்க நல்ல நிம்மதியா தூங்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே ஒரு அமைதி நிலையை நம்ம அனுபவித்திருக்கிறோம் இல்லையா அந்த அமைதியைத்தானே நான் நல்ல ஆனந்தமாக உறங்கினேன் நல்ல அமைதியாக உறங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது அப்போ இந்த உடல் இந்த உலகம் போன்றவைகளின் அனுபவங்கள் இல்லாத போதும் நாம் ஒரு அமைதியை அதாவது நிம்மதியை அனுபவித்தோம் என்றால் அதை அனுபவிப்பவன் என ஒருவன் இருக்கின்றான் என்றுதானே அர்த்தம் இல்லை என்றால் நாம் விழித்த பின்பு நான் நன்றாக உறங்கினேன் என்று நம்மால் கூற முடியாது இல்லையா ஆகவே மேலே கூறிய அந்த இரண்டு அகங்காரங்களும் அதாவது ஜாக்கிரதா அகங்காரம் ஸ்வப்ன அகங்காரம் என்ற இரண்டு அகங்காரங்களும் உண்டாகாத ஒரு அனுபவம் ஆழ்ந்த உறக்கு நிலையிலே உண்டாகின்றது என்றால் நம் உடலையும் உலகையும் அறியாத ஒன்று இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அதை நாம் நன்றாக இங்கு புரிந்து வேண்டும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டி வருகின்றார் அப்போ அந்த ஒன்றை பற்றிய உணர்வு இல்லாத நாம் ஆனந்தமாக உறங்கினோம் என்று சொல்ல முடிகிறது அந்த ஒன்று நமக்கு நிச்சயமாக வெளியிலிருந்து வந்திருக்க முடியாது மற்ற அனுபவங்கள் போன்றே இதுவும் நம் உள்ளே இருந்து வந்ததுதான் என்று சொல்கிறார் அப்ப அப்படி பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்க அனுபவத்தை நம்மால் மட்டும் தான் உணர முடிகிறது ஆனால் இந்த ஒவ்வொருத்தருடைய தனித்த அந்த ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது எப்படின்னா நானும் உறங்கி எழுந்த பிறகு நிம்மதியாக அமைதியாக உறங்கினேன் என்று சொல்ல முடிகிறது அவரும் உறங்கி எழுந்தவுடனே நிம்மதியாக அமைதியாக உறங்கினேன் என்று சொல்ல முடிகிறது அப்போ எல்லாருக்குமே அந்த உறக்க நிலையிலே அந்த அமைதியும் ஆனந்தமும் ஒன்று போலவே இருக்கிறது ஆனால் கனவு நிலை வேறு வேறாக இருக்கிறது நனவு நிலை வேறு வேறாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பாடத்திட்டம் வந்து ஒரு விசாரம் அப்ப இந்த விசாரத்துல நம்ம இந்த மாதிரி விசாரணை செய்து பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில மூன்று விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இப்ப நான் வாழுகின்ற நனவு உலக வாழ்க்கை எனக்கு வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க வாழுகின்ற நனவு உலக வாழ்க்கை உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் எப்படி வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அவரவர்கள் உண்டாக்கி ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே இப்ப நான் வந்து இப்படி வாழணும் அந்த மாதிரி இருக்கணும்லாம் ஆசைப்பட்டேன்னா அதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் நான் உண்டாக்கிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால வருகின்ற சுகத்துக்கங்கள் எல்லாம் நானே உண்டாக்கி கொண்டது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் உண்டாக்கி கொண்ட இந்த வாழ்க்கையை வாழ்கின்றேன் அப்ப இதுல வர்ற சுகத்துக்கங்கள் எனக்கே உரித்தானது என்ன மாதிரியும் அவர்கள் இருக்கணும் நான் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு தான் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் கம்பாரிசன் பண்ணி பாக்குறோம் இப்ப நான் வந்து வறுமையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னொருத்த வந்து பங்களாவில கார்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றான் அவன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப அவனுக்கே அப்படி வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவனுக்கு அப்படி வாழ வேண்டிய தகுதி எப்படி அவனுக்கு கிடைச்சது இவனுக்கு இப்படி வாழ வேண்டிய தகுதி எப்படி இவனுக்கு கிடைத்தது என்றால் இது மனம் சார்ந்த வாழ்க்கை தான் என்னுடைய மனதில நான் எப்படி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றன அதற்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் அவன் எப்படி அவனுடைய எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டானோ அதற்கேற்ற வாழ்க்கையை அவன் வாழ்கின்றான் அப்ப எல்லாமே இந்த மனசுதான் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அதுதான் இப்ப பணக்காரன் என்ன வழி அப்படின்னா மைண்டு தான் வழி ஒருத்த பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னா எப்படி பணக்காரன் ஆயிட்டா அவன் மனசுல பணத்தை நோக்கி ஓடுறான் அப்ப அவனோட சிந்தனை எப்பொழுதும் பணம் பணம் என்பதாக இருக்கிறது அப்ப எதை செஞ்சாலும் அதுல பணம் வரணும் ஆதாயம் வரணும்னு எதிர்பார்க்கிறான் அப்ப எப்பயுமே பிசினஸ் மைண்டு அப்ப அந்த பிசினஸ் மைண்ட்ல இருக்கிறவன் வந்து பிசினஸ் நல்லா டெவலப் பண்றான் எப்படியெல்லாம் செஞ்சாப்பா ஒரு ரூபா பத்து ரூபா மாற்ற முடியும் பத்து ரூபா நூறு ரூபாய் மாதிரி அவனுடைய திங்கிங் இருந்துட்டு இருக்கும்போது அவனுடைய மென்டாலிட்டி என்ன பண்ணுது பணத்தை பெருக்குது ஒரு ரூபா பத்து ரூபா மாத்துது அப்ப இது வந்து அவரவருடைய மனம் சார்ந்த வாழ்க்கை தானே இன்னொருத்தர் என்ன பண்றான் வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கிறான் ஏம்பாணி வறுமையில கஷ்டப்படுற அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு பணத்தின் மேத பற்று இல்லை அவன் வேற என்னமோ உலகத்து சேவை செய்ய போறேன் கடவுளை பார்க்க போறேன் சமுதாயத்தை திருத்த போறேன் அப்படின்ட்டு வேற மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கைய அவன் வாழ ஆசைப்படுகிறான் அப்ப அதற்கேற்ற அனுபவம் தானே அவனுக்கு கிடைக்கும் அப்ப அவனுக்கு எங்கிருந்து பணம் வரும் பணம் வராது ஏன்னா அவன் பணத்தை நோக்கி ஓடுல அவன் என்னமோ சமுதாய சேவையை நோக்கி ஓடுறான் சர்வீஸ் மைண்ட்ல இருக்கிறான் அப்ப அவனுக்கு பணம் வராது சேவை செய்ய வேண்டியதுதான் அப்ப அவனை மாதிரி கார் வாங்க முடியல பங்களா வாழ முடியலன்னு இவன் ஆசைப்படக்கூடாது ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னா இவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இவன் வாழ்றான் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவன் வாழ்றான் அப்ப இருவருடைய மனோபாவங்களும் வேறு வேறு இருவருடைய நனவு உலகமும் வேறு வேறு இப்ப இதெல்லாம் இங்க சொல்றன்னா இப்ப நனவு உலகை அவரவர் மனம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்றான் கனவு உலகமும் அப்படித்தானே இப்ப நான் தூங்கும் போது நான் ஒரு மாதிரி கனவு காண்றேன் எப்படி கனவு காண்றேன் நான் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில எனக்கு கனவு வரும் நீங்க என்ன மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கனவு வரும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து பக்தியிலேயே இருக்கிறாரு பகவானையே பார்க்கணும் சிவபெருமானை பார்க்கணும் அல்லது பெருமான பார்க்கணும்னு தினசரி பூஜை பண்ணிட்டு கடவுள் வழிபாட்டிலேயே இருக்காரு அவர் தூங்கும்போது கனவுல நாராயணன் தரிசனம் கொடுக்குற மாதிரி கனவு காணுவார் அல்லது சிவபெருமானின் தரிசனம் கொடுக்குற மாதிரி கனவு காணுவார் அப்ப அவருடைய மனோபாவத்தை கேட்ட கனவு அவருக்கு வரும் இன்னொருத்துல பேயை பத்தி பயந்துகிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன் அந்த புலி மரத்துல பேய் இருக்குமா அந்த இடத்துல வெள்ளையா நிக்குது அங்க ஒண்ணு கருப்பா தெரியுது இப்படின்னு கற்பனையிலயே ஏதோ ஒரு ஹாரர் படத்தையோ ஒரு மோசமான பேய் கதையோ படிச்சுட்டு அவர் அதே சிந்தனையில் இருக்காரு வச்சுக்கோங்க அவருக்கு கனவு எப்படி வரும் அவர் தூங்கும்போது ஒரு பேய் வந்து அவர் அழுத்துற மாதிரி கனவு வரும் அப்ப ஐயோ என ஒரு பேய் அழுத்துது பேய் அழுதுன்னு பார்த்துக்கிட்டு அவர் எழுந்திருக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை நடக்கும் அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அவரவர்கள் எண்ணம் சார்ந்த மனோபாவத்திற்கேற்ற மனபான்மை தகுந்த வாழ்க்கை அது நனவு வாழ்க்கையும் அப்படித்தான் கனவு வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த ரெண்டுலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை ஆனா ஆழ்ந்த உறக்க நிலைன்னு வரும்போது மட்டும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்களும் தூங்கும்போது உங்களை மறந்து தூங்குவீங்க உங்க பக்கத்துல இருக்க மனைவி படுத்திட்டு இருக்கிறா குழந்தை படுத்திட்டு இருக்கிறான்னு தெரியாது அல்லது நீங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது உங்களுடைய ஜாதி தெரியாது மொழி தெரியாது பேங்க் பேலன்ஸ் தெரியாது எதுவுமே தெரியாம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க நானும் அப்படிதான் தூங்கிட்டு இருப்பேன் அப்ப நீங்க அப்படிதான் தூங்கிட்டு இருப்போம் இப்ப யாரு என்ன நிலையில் இருக்கிறோங்கிறதே தெரியாம நம்மள மறந்து தூங்குவோம் ஆனா அப்படி தூங்கின பிறகு நாம எழுந்தவுடனே என்ன சொல்றோம் நல்ல தூக்கங்க நல்ல ஆனந்தமா நிம்மதியை தூங்கினேன்னு சொல்ல முடியுதுன்னா அப்ப எல்லோருக்கும் இந்த தூக்கம் மட்டும் ஒன்றாக இருக்கிறது இல்லையா இதான் பகவான் ஆதிசங்கரை சுட்டிக்காட்டி இது வந்து சுசக்தி அனுபவம் என்பதாக சொல்லிட்டு இந்த ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவத்தை நம்மால் மட்டும்தான் உணர முடிகிறது நம்மை போலவே மற்றவரும் உணரும் அந்த அமைதியான ஆனந்த நிலையில் நாம் எப்போதும் இருக்க முடிந்தால் நம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் எப்போதும் இருப்போம் என்று கூறலாம் இல்லையான்னு கேள்வி கேட்கிறார் அப்ப எல்லோருக்குமே அந்த ஆனந்த நிலை புடிச்சிருக்கு நல்லா தூங்கினா ஆனந்தமா இருக்குது அமைதியா இருக்குது அப்ப அதுதான் நிம்மதி கொடுக்குற மாதிரி இருக்குது நமக்கு மற்றபடி இந்த விவகாரத்துக்குள்ள வரும்போது நமக்கு நிம்மதி கொடுக்கவே இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் இப்ப நீங்க கனவு வாழ்க்கையிலும் புளி மாதிரி கனவு காண்றீங்க இல்ல வேற பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை பேய் கனவு காண்றீங்க ஏதோ மாற்றி மாற்றி கனவு காணி அங்கே நிம்மதி இல்லை நனவு வாழ்க்கையிலயோ நம்ம பொருளாதார பிரச்சனை அவன் பணக்காரனா இருக்கிறான் நான் ஏழையா இருக்கிறேன் இவன் அப்படி அந்த சாமியை கும்பிடுறான் நான் இந்த சாமியை கும்பிடுறான் அவன் வந்து முஸ்லீமு நான் இந்து அவன் கிறிஸ்டின்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு மொழி சார்ந்த பிரச்சனை மதம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி நனவு வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லை பிரச்சனை ஆனா தூங்கும் போது மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் நாங்க எதுவுமே தெரியல நம்ம எந்த ஜாதியும் தெரியல எந்த மதம் தெரியல எந்த குலம் தெரியல எந்த மொழின்னு தெரியல ஆனா பெண்ணான் கூட தெரியல அப்படி ஒரு ஆனந்த தூக்கம் அப்ப இந்த நிலையில நம்ம எல்லோரும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம் நமக்கு அமைதியும் ஆனந்தமும் கொடுக்குது அந்த ஆழ்ந்த உறக்க நிலைதானே நமக்கு நிம்மதியை கொடுக்குது அப்ப அந்த நிலை நமக்கு எப்பொழுதும் இருந்தால் சந்தோஷம் தானே அதுத்தானே நம்ம எல்லோரும் விரும்புகின்றோம் அப்ப அங்கு நான் என்ற நினைப்பாகிய அந்த அகங்காரம் அங்கு இல்லவே இல்லை அங்கு என்ன அனுபவம் அமைதி அனுபவம் கிடைச்சிருக்கிறது ஆனந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கண்களுக்குத் கண்களுக்கு தெரிகின்ற தூளமாகவோ கண்களுக்கு தெரியாத நுண்ணியதாகவோ இந்த உடல் மற்றும் உலக அனுபவங்கள் இருக்கும்போது போது அதற்கேற்ற அகங்காரங்கள் வெளிப்படுகின்றன அத்தகைய அகங்காரங்கள் இல்லாத போது இந்த உடலும் உலகமும் தெரியாத போது ஒரு ஆனந்த நிலையை நாம் அனுபவிக்கின்றோம் அவ்வாறு நாம் அனுபவிக்கும் கனவு நிலையே உறக்க நிலையில்தான் வந்தாலும் கூட ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒன்று இல்லை என்றால் அங்கு நமக்கு அமைதி ஆனந்தம் என்பது தெரியவே தெரியாது அப்ப விடுப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஆனந்த அனுபவம் ஒரு அமைதி அனுபவம் நிகழ்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கு நம்ம இடத்திலே மனம் இல்லை இதுதான் இங்க முக்கிய விஷயம் இப்ப இப்படி ஏன் சுத்தி வராரு இவ்வளவு தூரம் அப்படின்னா இப்ப எங்கெல்லாம் மைண்டு ஆக்டிவேட் ஆகுதோ மனசு எங்கெல்லாம் வேலை செய்யுதோ அப்ப அங்க அகங்காரம் வெளிப்பட ஆரம்பிச்சிருது அப்ப அந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா ஒண்ணு ஜாக்கிரதை அகங்காரமா மாறிக்குது இல்லைன்னா ஸ்வப்ன அகங்காரமா மாறிக்குது இந்த ரெண்டு அகங்காரங்கள் வந்து எப்பொழுதுமே நமக்கு இருக்கு ஆனா ஆழ்ந்த உறக்க நிலையில மட்டும் நமக்கு சுசுப்தியில அந்த அகங்காரம் இல்லை அங்க ஒரு அனுபவம் நிகழுது அது என்ன அனுபவம் அப்படின்னா அமைதியும் ஆனந்தமும் அங்கு நிகழ்கிறது அப்ப இந்த நிலைப்பாடுதான் உண்மையிலே நமக்கு எல்லோருக்கும் அனுபவம் ஆக வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இந்த நிலைய நாம எப்பொழுது அனுபவம் ஆக்கணும் தூங்கும் போது நமக்கு அனுபவம் ஆகி பிரோஜனம் இல்லை இப்ப நம்ம தூங்கும் போது ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை யாருமே தெரிந்து கொள்ள முடியல ஆனா அந்த ஆனந்த நிலையை நம்ம அனுபவிச்சோம் அமைதியாவது தூங்கணும் ஆனா அது எப்ப நமக்கு தெரியுதுன்னா விழுப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் சொல்லவே முடியும் நான் நல்லா அமைதியா தூங்கணுங்க ஆனந்தமா தூங்கணுங்க அப்படிங்கிறது எப்ப சொல்றோம் விழிப்பு நிலையில வந்துதான் சொல்றோம் அப்போ இந்த விழிப்பு நிலையிலேயே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப அது மாதிரி இங்க நம்ம இந்த விழிப்பு நிலையிலேயே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற அந்த நிலைக்கு நம்ம வர வேண்டும் அப்ப அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா அதுதான் மனமற்ற நிலை இதுதான் பாயிண்ட் மகான்கள் வந்து பரிபாஷையில சூட்சமா பேசுவாங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காளம்னா என்ன அர்த்தம் நான் தூங்க மாட்டேன் ஆனா தூங்குன மாதிரி இருக்கணும் அது எப்படி அப்ப இந்த விழிப்பு நிலையில நான் எல்லா விவகாரத்திலையும் ஈடுபட்டு ஆனா அதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன் அது எப்படி அதுதான் எங்க மனமற்ற நிலை அப்ப அது எப்படி நடக்கும் அது மனமற்ற நிலை எப்படி எனக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் வழி என்ன சொல்றாரு ஆதிசங்கரரு நீ இருமைகள்ல சிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த நிலை வராதுப்பா நீ இது உயர்வு அது தாழ்வு இது சரி அது தவறு அப்படின்னு இருமைகள்ல நீ சிக்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் இது விருப்பு அது வெறுப்பு என்று என்ன விஷயங்களை நீ மனதிலே விழிப்பு நிலையில உண்டாக்கி கொண்டாலும் சரி கனவு நிலையில உண்டாக்கி கொண்டாலும் சரி மனம் வேலை செய்து கொண்டிருந்தா அந்த நிலையில் நீ அந்த ஆனந்தத்தை அனுபவமாக்க முடியவே முடியாது என்பதாக சுட்டி அப்ப தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற அந்த அனுபவம் எப்பொழுது உண்டாகும் தூக்கத்திலே ஒரு அமைதியும் ஆனந்தமும் நமக்கு கிடைப்பது போல நனவு உலகிலே இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டு சமநிலையில் பாவிக்கின்ற மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தமும் அந்த அமைதியும் உண்டாகும் என ஆத்மாவினுடைய சுரூபம் அமைதியும் ஆனந்தமும் அப்ப அந்த அமைதியும் ஆனந்தமும் நமக்குள்ள நிகழணும் நாம் இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல கூட என்ன செய்யணும்னா இந்த உலகத்தை வெற்றுப்பார்வையாகத்தான் பார்க்கணும் இந்த இயற்கையினுடைய நீதியை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அந்த வெற்றுப்பார்வையை ஏற்றுக்கொள்ளலாம் என்ன புரிந்து இந்த உலகம் அதனுடைய நீதிப்படி இயங்கி கொண்டிருக்கோம் அதுல வந்து சூரியனும் வரும் குளிர்ச்சியும் வரும் ஆனா குளிர்ச்சி வரும்போது அந்த குளிர்ச்சியை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தாதான் சூரியனுடைய மகத்துவம் எனக்கு தெரியும் ஓ இவ்வளவு கடும் குளிரா இருக்கு எப்பப்பா சூரியன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த சூரியனுடைய மகத்துவத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம் குளிர் காலம் அதே மாதிரி கடுமையான வெயில் காலத்துல சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாம வேர்த்து விறுவிறுத்து எப்படாப்பா குளிர்ச்சி அடைவோம் மழை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எப்ப வருதோ அப்பத்தான் நமக்கு நிழலனுடைய அருமை தெரியும் அப்ப வெயிலினுடைய அருமை நிழலனுடைய அருமை எப்ப தெரியும்னா இரண்டு அனுபவங்களும் மாறி மாறி நமக்கு இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த இரண்டையும் சமமாக பார்க்கத்தான் வேண்டும் அப்ப இரண்டையும் சமமாக பார்க்கின்றவன் ஞானி இரண்டையும் தனித்தனியாக பிரித்து விருப்பு விருப்புகளால் வேற்றுமைகளால் காணுகின்றவன் அக்ஞானி அதுதான் இங்கு இந்த மந்திரத்துல சுட்டி காட்டுகிறார் இந்த ஆறாவது மந்திரத்துல அவர் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா மனம் இருமைகளால் சூழப்பட்டிருக்கிறது எடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா மீண்டும் படிக்கிறேன் சம்சாரகா சப்ன துல்யோகி ராகு தேசாதி சம்குலகா விருப்பு வெறுப்பு முதலான இரட்டை குணங்களால் மாறுபட்டு காணப்படுகின்ற இந்த சம்சாரத்திலே மனிதன் உரன்று கொண்டிருக்கின்றான் அவ்வாறு இந்த இருமைகளில் சிக்கிக் வரையும் அவன் விடுபட முடியாது அப்ப எப்படி அவன் விடுபட வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்திலே விருப்பு வெறுப்பு என்ற இருமைகளிலே சிக்கிக் வாழ்க்கை கனவுக்கு நிகரானது என்பதை எப்பொழுது அவன் புரிந்து கொள்கின்றானோ அப்பொழுது மட்டும்தான் அவன் அதிலிருந்து விடுபட முடியும் அப்ப கனவு காணும் போது அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு உண்மை போலவே தோன்றினாலும் அது நனவு நிலைக்கு வந்த பிறகு அவைகளெல்லாம் பொய் என்று எவ்வாறு நம்மால் உணரப்படுகின்றதோ அது இங்கு ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட ஞானிக்கு அவனுடைய அறியாமைகள் அகன்று விட்டதோ அவனுக்கு இங்கு விருப்பு வெறுப்பு என்ற உரிமைகள் இல்லாமல் போய் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்திலே இருந்து விடுபடுகின்றான் அப்பொழுது அவன் சமமாக இருக்கின்றான் அவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அவன் வருவதும் இல்லை அவன் போவதும் இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் இருமைகள் இல்லவே இல்லை இருப்பது அவன் மட்டுமே என்கின்ற அந்த உயரிய நிலையை இங்கு இந்த ஆறாவது ஸ்லோகத்திலே சுட்டுக் காட்டுகின்றார் அப்ப அதைத்தான் நம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதாகவும் இங்கு வலியுறுத்துகின்றார் அதற்கான வழிமுறைகளையும் இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார் அப்ப அதற்கான வழிமுறைகளை இப்ப நம்ம பார்த்துக் கொண்ட என்ன புரிந்து கொள்ளணும்னா நம்ம உருமைகளில் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் சமமாக பார்க்க வேண்டும் நமக்கு இன்பம் துன்பம் என்பது கிடையாது அங்கு இயற்கையுடைய நீதிப்படி அது வரத்தான் செய்யும் ஆனால் வருவதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுதான் இங்க திதிக்சா சகிப்புத்தன்மை பொறுமை என்பதாகவும் பார்க்க வேண்டும் அதனால எனக்கு துன்பமே வரக்கூடாது ஒருத்த சொன்னா அவன் நிச்சயமாக அக்ஞானியாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவன் ஞானியாக இருக்க முடியாது ஏனென்றால் இரண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு சமமாக வாழ தெரிந்து கொண்டு அதை அனுபவமாக்கி ஆனந்தப்படுகின்றான் இல்லையா இரண்டையும் சமமாக பார்த்து ஆனந்தப்படுகின்றான் இல்லையா அவன் தான் உண்மையிலே விடுதலை அடைகின்றான் எதிலே மனதிலிருந்து விடுதலை அடைகின்றான் ஏன்னா அப்படிப்பட்ட மனம்தான் இங்க உண்மையிலேயே விடுதலையான மனம் மற்றபடி விருப்பு வெறுப்புகள் இருக்கிற மனம் விடுதலை ஆகவே ஆகாது ஆகவும் முடியாது என்பதுதான் இங்கு சாஸ்திரம் கூறி வருகின்ற முக்கிய சாராம்சமாகவும் நாம் இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம் ஆகவே இன்றைக்கு இருந்து நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா இங்கு என்பது நமக்கு கிடைக்கவே கிடையாது அந்த இரண்டையும் சமமாக பார்க்கின்ற அந்த உயரிய மனோபாவம் தான் மனதின் மேம்பட்ட உயிர் பரிமாணம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அந்த நிலைக்குத்தான் இப்ப நாம் வர வேண்டும் அதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துல ரொம்ப ஆழமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் அதை பற்றி அவர் சொல்ல வரும்போது அதை எப்படி சொல்ல வரா சுத்தி அனுபவத்துல நனவு துயில் என்று சொல்கிறார் மேலும் அதை வந்து துரியாதீத நிலை என்று சொல்கிறார் இங்க வந்து துரியாதீதம் துரியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வட்டாங்க யோகத்துல நம்ம படிச்சாலும் கூட அது மனதின் உயர் பரிமான நிலை அது அதாவது நம்ம ஏதோ ஒரு கீழ இருந்து குண்டனி சக்தி மேல ஏத்தி அங்க மேல கொண்டு வந்து அப்படியே தாமரை ஆயிரம் இதில் கொண்ட தாமரை மலர்வதாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை பத்தி இங்கு சங்கரர் சொல்ல வரல இங்க மூன்று நிலைகளையும் உணர்ந்து கொண்டு அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே உண்டாகின்ற அனுபவம் நமக்கு எப்படி அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்றதோ அது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற அனுபவம் நமக்கு நனவு நிலையில் வந்துவிட்டால் அதுதான் இங்கு துரியாதீத நிலை என்பதாகவும் சுட்டி அப்ப அந்த நிலையில் தான் இங்க நாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும் அதுதான் மனமற்ற நிலை அந்த நிலை எப்படின்னா இங்க உயர்வு தாழ்வு எப்ப இல்லையோ அது அறிவாக இருக்கிறதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுது அங்க மனமே கிடையாது அங்க அறிவு மட்டும் தான் இருக்கு தூய அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதனிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது ஆனால் மனம் வந்துட்டா அதனிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதுதான் இருமைகள் இருக்கும் அப்ப நாம இங்க புரிந்து வேண்டும் உருமைகள் இருக்கிறோமா நம்ம இந்த இரண்டையும் சமமாக பார்க்கின்றோமா அப்படின்னு நம்ம எப்ப நமக்குள்ள விசாரம் பண்ணி நாம சமமாக பார்க்க ஆரம்பித்துக்கிட்டோமோ அப்ப நாம அறிவாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் சமமாக பார்க்க முடியவில்லை அவன் மீது எனக்கு வெறுப்பு வருகிறது இவன் மீது எனக்கு ரொம்ப விருப்பம் வருகிறது என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் மனதில் தான் இருக்கின்றார்கள் அர்த்தம் அப்ப இதை நன்றாக புரிந்து வேண்டும் மேலும் ஏழாவது சோகத்தினுடைய விளக்கங்கள் நாளை வகுப்புல பார்க்கலாம் இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தரிசன்